ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரத்தில் யுகதர்மங்கள் என்ற பகுதியை விரிவாக பார்த்துன்னு வரோம் இந்த யுகதர்மங்களை ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா அடிப்படையாக நமக்கு சில விஷயங்கள் தெரியணும் எந்த கர்மாக்களை செய்தாலும் அந்த கர்மாக்கள் செய்வதற்கான கட்டுப்பாடுகள் என்ன அந்த கர்மாக்களை எந்த முறையாக செய்யணும் செய்த பிறகு நாம் என்னென்னெல்லாம் செய்யணும் என்கிறதை இந்த யுக தர்மங்களிலே தான் மகரிஷிகள் காண்பிச்சிருக்க அதை அடிப்படையாக கொண்டு இந்த யுக தர்மங்களை நாம் பார்த்துன்னு வரும் அப்படி பிராணசக்தி நமக்கு குறையாமல் இருப்பதற்காகத்தான் ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒன்றை பிரதானமாக வைத்து செய்யணும் என்று யுக தர்மங்களிலே காண்பிக்கிறார் அதாவது கிருதயுகத்தில் தபை அடிப்படையாக கொண்டும் திரேதாயுகத்திலே ஞானத்தை அடிப்படையாக கொண்டும் துவாபர யுகத்திலே யஜ்யத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த கலியிலே தானத்தை அடிப்படையாக கொண்டு எந்த காரியத்தையும் செய்யணும் என்று சொன்னதற்கு காரணம் நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த காரியங்களை செய்கிறோம் அதில் குறைபாடு இருந்தாலும் நமக்கு அதிலிருந்து வரக்கூடியதான பலனிலே குறைபாடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சாத் குண்ணியமாக இவைகளெல்லாம் சொல்லப்படுறது அதில் இந்த கலியிலே தானம் என்பது மிக மிக முக்கியம் திரவிய தானத்தினாலே நாம் அனைத்தையும் அடைந்து விடலாம் உபனிஷத்திலே பார்த்தோமானால் ஜனகர் என்கிற ராஜா தானம் பண்ணி பண்ணியே மோக்ஷத்தையே அடைஞ்சான் என்று உபனிஷத் காண்பிக்கிறது ஏதாம் வாச்சி சஹசிரம் தத்மஹா அப்படின்னு அவர் தத்துவோபதேசம் ஞான ஞானோபதேசம் செய்ய செய்ய அவருக்கு தானம் செய்துண்டே வரான் ஜனகன் அப்படின்னு உபனிஷத்திலே பார்க்குறோம் அப்படி தானத்தினாலே மோக்ஷத்தையே அடைஞ்ச சரித்திரமும் இருக்குது உபனிஷத்துகளில் அப்படி தானத்தினால் அடைய முடியாதது எதுவும் இல்லை அது இந்த கலியிலே மிக மிக முக்கியம் என்று மகரிஷிகள் காண்பிக்கிறார் அந்த தானத்தும் தானமும் யுகம் வாரியாக மாறுபடுறது இந்த தானங்கிறது எல்லா யுகங்களிலும் உண்டு அந்த நாம் தினமும் செய்ய வேண்டியதான பிரம்மயஜத்திலேயே பார்த்தோமானால் தத்தோய்கின் சத்ததா திசா தட்சிணா என்று வேதம் காண்பிக்கிறது பிரம்மயஜம் முடித்த பிறகு தினமும் கொஞ்சம் திரவியம் எடுத்து வைக்கணும் பணம் எடுத்து வைக்கணும் தானம் ஏன்னா நாம் பிரம்மயஜம் செய்ய செய்யதான் நம்முடைய மன உறுதி தீர்மானமாக இருக்குது அந்த மன உறுதி நன்றாக இருந்தால் தேகமும் ஆரோக்கியமாக இருக்கும் புத்தி கெட்டு போகாது அந்த பிரம்ம யஜம் பூர்ணமான பலனை கொடுப்பதற்காக தானம் என்பது சொல்லப்பட்டிருக்கு அந்த தானமும் எல்லா யுகங்கள்லேயும் உண்டு அதுவும் மாறுபடுறது இந்த யுக தர்மத்தில் பராசரர் சொல்கிற பொழுது அபிகமிய கிருதே தானம் த்ரேதா சுவாகூய தீயத்தே துவாபரே யாச்சமானாய சேவையா தீயத்தே கலவு என்று காண்பிக்கிறார் அதாவது கிருத்த யுகத்தில் தானம் எப்படி இருந்ததுன்னா தானம் வாங்கிக்கிறவர்கள் எங்கே இருக்கான்னு தேடீண்டு போய் கொடுத்தா கிருத்த யுகத்தில் பிரேதா யுகத்தில் தானம் வாங்கிக்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை வரவழைச்சி தானம் செய்வது அப்படி இருந்தது துவாபர யுகத்தில் யாச்சமானாயா யார் எனக்கு கொடுங்கோன்னு வந்து கேட்கிறார்களோ கேட்பவர்களுக்கு தானம் என்று துவாபர யுகத்திலும் இந்த கலியில் யார் நம்மை சேவிக்கிறானோ அவனுக்கு தானம் பண்ணுறது அப்படின்னு ஆய் போயிடுச்சு இந்த கலியில் யார் தர்மம் பண்ணுறானோ யார் நாம் கொடுக்கக்கூடியதான வஸ்துவை தர்மத்தில் செலவழிக்க தயாராக இருக்கானோ யார் தொடர்ந்து தர்மங்களை செய்துன்னு இருக்கானோ அவனுக்கு தானம் என்கிறது மாறிப்போய் நம்மை யார் ஸ்தோத்திரம் செய்கிறானோ நம்மை யார் வரானோ நமக்கு யார் சேவை செய்கிறானோ அவனுக்கு தானம் என்று கலியுகத்தில் அமைகிறது அது கலியினுடைய தோஷம் சேவையா தீயத்தே கலவு யாச்சிப்பவனுக்கு தானம் பண்ணுறதுங்கிறது துவாபர யுகத்தில் இருந்தது இந்த கலியில் நம்மை யார் சேவிக்கிறானோ அவனுக்கு தானம் பண்ணுறது அப்படிங்கிறது மாறிப்போச்சு யுகம் வாரியாக அது கலியினுடைய தோஷம் இந்த விஷயத்தை சொல்கிற பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நான் ஒரு கிரகண புண்ணிய காலம் சமயத்தில் மும்பையில் இருக்க வேண்டிய நிலை இருந்தது அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன் அந்த கிரகண புண்ணிய காலம் முடியிற தருவாயில் யாரோ யாசிப்பவர்கள் அந்த ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து சத்தம் போடுறா கிரகணம் முடிய போகிறது தானம் செய்பவர்கள் செய்யலாம் தானம் செய்பவர்கள் செய்யலாம்னு சத்தம் போடுறதை பார்த்தேனுங்க என்ன வித்தியாசமாக எல்லோரும் சத்தம் போடுறாளே அப்படின்னு கேட்ட பொழுது இந்த கிரகண புண்ணிய காலத்தில் கட்டாயம் ஒவ்வொருவரும் தானம் செய்யணும் உங்களால் முடிஞ்சதை கொடுக்கணும்னு அந்த யாச்சிப்பவர்கள் வந்து கேட்கிறத பார்க்க முடிஞ்சது பாம்பேயில ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படி யாச்சனம் பண்ணி நீங்கள் தான் நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு அவர்கள் வந்து நமக்கு நிர்பந்தப்படுத்துகிறான் உன்னால் முடிஞ்சதை கொடு கிரகண புண்ணிய காலம் முடிய போகிறது நீ புண்ணியத்தை சம்பாதிக்கணும் தானம் பண்ணுன்னு பார்க்க கேட்க முடிந்தது பாம்பேல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது மாதிரி நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஒரு தானத்தை செய்ய சொல்லி புண்ணியத்தை சேர்க்க வேண்டியதான காலகட்டம் இந்த கலியுகம் அப்படிங்கிறதுனாலே தான் பராசர மகர்ஷி நமக்கு முன்னரே இந்த கலியனுடைய தோஷம் இப்படியெல்லாம் அமையும் இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் எந்த கர்மாக்களையும் செய்யணும் இவ்வளவும் சொல்லி யார் ஒருவன் இந்த விஷயங்களில் ஈடுபடலையோ அவனோடு சம்பந்தம் வச்சுக்காதே அப்படின்னு பராசிரர் சொல்கிறார் பராசரர் சொல்கிற பொழுது தியஜே தேசம் கிருதயுகே த்ரேதாயாம் கிராமமுட்சிருஜேத்து துவாபரே குலமேகந்தூ கர்த்தார்து கலவுயுகே அதாவது வேதம் நம்முடைய புராணங்கள் இவைகளெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல ஏதோ சொல்கிறா அப்படின்னு அஸ்ரத்தையாக பேசுகிறவர்கள் அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒன்றுமே செய்யாதவர்கள் அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் நமக்கு ஆரோக்கியம் இந்த பகவத்பக்தி விஷயமாக சொல்கிற பொழுது நாமாபராதா தசா என்று காண்பிக்கிறார் அதாவது பத்து விதமான அபராதங்கள் எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடாது இந்த பத்து பத்தும் அபராதங்கள்னு பேர் அந்த அபராதத்தை நாம் எப்பொழுதும் செய்யக்கூடாது அதில் இதெல்லாம் உண்மையில்லை இவைகளெல்லாம் அர்த்தவாதம் அர்த்தவாதம்னா சும்மா உயர்வாக சொல்வதற்காக கற்பனையாக காண்பிக்கிறது கற்பனையாக சொல்கிறது அப்படின்னு பேசுகிறவர்கள் பேசுகிறவர்களிடமிருந்து நாம் நீண்ட தூரம் விலகி இருப்பது தான் நமக்கு நல்லது அப்படின்னு காண்பிக்கிறார் தியஜே தேசம் கிருத்தயுகே கிருத்தயுகத்தில் அது மாதிரி உள்ளவர்களுடைய தேசத்திலிருந்தே விலகி இருக்கணும் த்ரேதாயாம் கிராமமுட்சது திரேதாயுகத்தில் அந்த ஊரை விட்டே விலகி இருக்கணும் துவாபரே குலமேகந்து த்வாபர யுகத்தில் அது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும் கர்த்தார்த்து கலவுயுகை இந்த கலியுகத்தில் யார் அது மாதிரி பேசுகிறானோ அவனை மாத்திரம் விளக்கினா அந்த ஊரையோ அந்த குடும்பத்தையோ விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினாலே தான் நம் குடும்பத்தில் யாராவது ஒரு பையன் தவறு செய்கிறான் அதர்மத்தை பண்ணுறான்னா அவனை மாத்திரம் விளக்கிவிட்டால் நாம் தப்பிச்சுடலாம் அல்லது அந்த குடும்பமே அந்த கணத்தில் விழும்படியாக போயிடும் அப்படிங்கிறத பராசரர் இந்த இடத்துல வலியுறுத்தி காண்பிக்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்